ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நமகுரு பிர பூஜனம் சௌச்சார்ஜவியமாரீரம் தப உச்சியுரு பூஜனம் சௌச்சமாரவம் இது இந்த சில சப்தங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்ன மைதுன நிவத்தி பாலுணர்ச்சியை ஒழுங்கில் வச்சுக்கிறது உடம்பால் இது பிற பாலோட இனக்கவர்ச்சியின் காரணமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் இழக்காம அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது கிரகஸ்தர்களுக்கு தர்மமான முறையில் வாழலாம் துறவிகள் பானப்பிரஸ்தர்கள் அவர்களுக்கெல்லாம் டோட்டலாக இந்த விஷயத்தில் அவர்கள் விலகி இருக்கணும் உடம்பை ரொம்ப ஜாகிரதையாக பாதுகாக்கணும் இன்னொரு பாஷையில் சொன்னால் புலநடக்கத்தோடு இருக்கணும் அ பிரம்மச்சரியம் அஹிம்சா அஹிம்சான்னா எந்த உயிர்களையும் உடம்பால் தட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணக்கூடாது சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவர்களை ஹிம்சம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஷரீரத்தினால பண்ணக்கூடிய இது ஷரீர பிரதானம் இதுல மனசு அடங்கி இருக்கு ஆர்ஜவங்கிறதுல பேச்சு மனசெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா வியாக்கியானக்காரர் சொல்றார் ஷாரீரம் ஷரீர நிர்வர்த்தியம் ஷரீர பிரதானகி அப்படிங்கிறார் சரீரத்தை பிரதானமாக உடையவர்களாகிய நாம் காய்க கர்மாக்களை ஒழுங்கணும் ஏனான் பின்னால சொல்லப்போரர் அதிஷானம் தா கத்த கரண ப்ரக்விதம் விவிதாச்ச ப்ரேஷ்டா தைவ்வா பஞ்சமோ பிராரபத்தை நர நியாயம் விபரீத்தம் வாத்தவ அப்படின்னு பதினெட்டாவது அத்தியாயம் பதினாலு பதினஞ்சு ஸ்லோக்கங்கள்ல சொல்லப்போரர் ஆஹா ஷரீரத்தினால் பண்ணக்கூடியது வியாக்கியானகாரர் சொல்கிறார் ஷரீரப்பிரதானைஹி சர்வைஹி தேவ காரிய கரணைஹி கர்மாதிபிஹி சாத்தியம் ஷாரீரம் தபஉச்சியத்தே ஆஹ் இந்த உடம்பை வச்சுதான் நம்ம காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியது ஷரீர வாங்மனோபிரியத்து கர்ம பிராரபத்தே நரகான்னு சொன்னார் அது தர்மமாக பண்ணினாலும் அதர்மமாக பண்ணினாலும் இந்த ஒரு இடம் வனம் அதை செய்கிறமும் வேணும் அதுக்கு கருவிகள் வேணும் அப்புறம் விதவிதமான உக்காந்து செய்கிறது நின்று செய்கிறது நடந்து செய்கிறது இப்படிலாம் இருக்கிறது இத்தனையையும் அருள் புரிகிற ஒரு தெய்வீக சக்தி இருக்குது இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை பண்ண முடியும் அது அந்த இடத்துல நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக திரும்ப பார்ப்போம் ஆகவே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த அளவில் நிறைவு செய்யப்படுகிறது தேவதீத குரு பிராஜிய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சாரீரம் தப உச்சத்தே உடம்பால பண்ணுகிற தபஸ்ஸு தபஸ் சொன்ன ஒழுங்குபடுத்திக்கிறதுன்னு அர்த்தம் நாமளாக விரும்பி நம்மளை ஒரு தர்மமான முறையில் வருத்திக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அது நல்லதுங்கிற எண்ணத்தோட இந்த உடம்பை பகவான் எதற்கு கொடுத்துருக்காரோ அதுக்கு பயன்படுத்தணும் இந்த உடம்பு தெய்வீகமாக புனிதமானதாக ஆகணும் வருங்கால தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கவும் நாம் கிடமப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகிறேன் தேவத்விஜகுரு பிராக்ய பூஜனம் பிரம்மச்சரிய மஹிம்சா சாரீரம் தப உச்சியே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 ஹரிபோம்